யர்களுக்கு வணக்கம் இன்றைய தினமர்தொழியில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோட இருக்கேன் எடுத்து வைக்கிறது நாள் காலடி எடுத்து வைக்கிறதுனால நட்டினை கூன் கூலா இருக்கணும் என்ற எண்ணத்தோட இன்னைக்கு வந்திருக்கேங்க நம்ம இப்ப நேரம் நிகழ்ச்சிக்கு போகலாம் ரிச் பிஸ்தா ஐஸ்கிரீம் தேவையான பொருட்கள் என்னன்னா அரை லிட்டர் பால் 200 விக்கோ, டிமெண்டல் ோர்ல போய் கேட்டீங்கன்னா கான்ஃபிளவர் சர்க்கரை ஒரு சிட்டிகை எல்லோ கலர் ஒரு சிட்டிகை கிரீன் கலர் சரிங்க நமக்கு தேவைப்பட்டால் வெண்ணிலா ஐசன்ஸ் இல்லனா வேண்டியதுல இப்ப நம்ம செய்யலாம் அகலமான ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் பால் ஊத்திருங்க அடுப்புல காய் வச்சிருங்க அது காய்ச்சிட்டே இருக்கட்டும் நூறு கிராம் கார்ன்ஃபிளவர் மாவு சொல்லியிருக்கேன் அந்த மாவை வந்து தண்ணியில கரைச்சுக்கோங்க பேஸ்ட் பதத்தில இப்ப ராகிக்குள் செய்யறோம் இல்லீங்களா அந்த டைம்ல எப்படி பண்றோம் பேஸ்ட் மாதிரி கரைச்சு வச்சுக்கிறோம் தண்ணி கொதிக்கும் போடுறோம் அந்த மாதிரி தான் பால் கொதிக்கும் இது நல்லா இந்த மாவை போட்டுனும் இப்ப பால் கொதிக்குது நான் மாவு கொட்ட போறேன் இந்த கரைச்ச மாவு கொட்டிட்டு நான் கிண்டறேன் கிண்ணிட்டே இருக்கிறேன் நல்லா கிண்டனும் தீ புடிக்கிறேன் நான் நிதானமா ஸ்லிம்ல வச்சு கிண்டிட்டு இருக்கேன் அதுல இப்ப சர்க்கரை போடுறேன் கெட்டி ஆயிடுச்சு சர்க்கரை போட்டுட்டேன் பேஸ்ட் பதத்துல வந்துருக்கு இப்ப நான் வந்து ஸ்டவ் அணிக்க போறேன் ஸ்டவ் அணிச்சுட்டு கீழே வச்சு கொஞ்சம் ஆர விடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆர விட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்றேன் இந்த கிரீம் இருக்கு இல்லையா கிராம் இருநூறு கிராம் கிரீம் சொல்லிருக்கேன் அது டிபார்ட்மென்டல் ஸ்டோர்ல நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன் ஒரு கரண்டி ஆல பண்ணிட்டு அது வந்து திருப்பி பிரீசர்ல வைக்க போறேன் ஒன் ஹவர் ஒரு அந்த பாத்திரத்தோட அப்படியே ஒன் ஹவர் ஃபிரீசர்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துடுறேன் எடுத்துட்டு அதுல வந்து இந்த வடிச்சு வச்சிருக்கோம் ஒலியா முந்த பே பிஸ்தா நூறு கிராம் அதையும் போட்டு சின்ன சின்னதாக வடிச்சு வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் கிண்ண இது கப் விற்கோ இல்ல ஜாமீன் கிண்ணம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய வேணும் அதனால ஸ்டீல்ல ஜாமீன் கிண்ணத்திலே நான் போடுறேன் ஒரு பத்து கிண்ணத்திலே போட்டிருக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்து நான் ஒரு ட்ரேயோட ப்ரீசர்ல வைக்கிறேன் எட்டு மணி நேரம் அது பக்கமே நான் போமாட்டேங்கு தோணும் அழகா இருக்கு ஒரு ஸ்பூன் ஆளு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நானும் ஒரு நாள் எங்க வீட்டுலயே செஞ்சேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால ஐநூறாவது நாள் நம்ம நெட் சொல்லலாம் அந்த எண்ணத்தோட நீங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்கேன் நீங்களே செஞ்சு பாத்துட்டு என்னுடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லுங்க மீண்டும் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்